அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற நம்முடைய வாயிலாக திருக்குற்பாக்களுடைய பொருளை இயன்றவரை நாம் வரிசைப்படுத்தி அறிந்து கொண்டு வருகிறோம் அறிவுநலத்தின் கீழ் பல கருத்துக்களை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் மனநலத்தின் அடிப்படையிலும் பல கருத்துக்களை சிந்தித்திருக்கிறோம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற அறுவகையான தீய குணங்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கக்கூடும் பேராசை பெருங்கோபம் பெரும் பொருட்பற்று அளவுக்கு மீறிய உலக வாழ்க்கையில் மயங்கி போதல் அதாவது பகுத்தறிவை இழந்து அளவுக்கு மீறி உலக வாழ்க்கை விஷயங்களிலே மூழ்கி போய்விடுதல் மயங்கி விடுதல் கர்வப்படுதல் தவறான கோணத்திலே செருக்கடைதல் பிறரை பார்த்து பிறருடைய வளர்ச்சி சிறப்புகளை பார்த்து பொறாமைப்படுதல் இவைகளெல்லாம் மனநலத்தை கடுவைகள் நாம் அவறுத்தல் போன்ற அதிகாரங்களை எல்லாம் பார்த்தோம் வெகுளாமைங்கிற அதிகாரங்களை பார்த்தோம் அவாறுத்தல் வெகுளாமை போன்ற அதிகாரங்களை காமக்ரோதம் அதாவது பேராசை பெருங்கோபம் என்ற தீய குணங்களை மனநலத்தை கெடுக்கின்ற குணங்களை நீக்குவதற்கு மனநலத்தை நன்கு பெறுவதற்காக அவற்றை படித்தோம் பிறகு இந்த பொருட்பற்று லோப புத்தி எல்லாவற்றையும் நானே வைத்து கொள்ள வேண்டும் பிறருடைய செல்வமெல்லாம் எனக்கு வேண்டும் என்றெல்லாம் கருதுகிற ஒரு தவறான மனப்பான்மை அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஈகை குணம் ஒப்புற இந்த தலைப்பிலே அமைந்திருக்கிற அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களை எல்லாம் படித்தோம் வெகாமை பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்க்கக்கூடாது என்ற கருத்தையும் ஆழமாக பார்த்து ஓரளவு நிறைவு செய்திருக்கிறோம் இப்பொழுது நாம் கள்ளாமை என்கின்ற அதிகாரத்தை படிக்கப் போகிறோம் அதாவது பிறருடைய பொருளை கவரக்கூடாது முன்பு வெஹ்காமை என்பது கவர வேண்டும் என்கின்ற எண்ணம் இங்கே அந்த கவர வேண்டும் என்கின்ற எண்ணம் கூடாது. வெகுதல் என்றால் பிறருடைய பொருளை வௌவ கருதுதல் என்று பார்த்தோம் வெஹ்ஹாமை என்பது அதற்கு நேர்மாறானது பிறருடைய பொருளை கனவிலும் கூட கவர நினையாமல் இருக்கின்ற ஒரு குணம் அதே மாதிரி இங்கே கள்ளாமை அதிகாரமும் அமைகிறது கள்ளாமை என்பது பிறர் பொருளை ஏமாற்றி கவர நினையாமல் இருப்பது இது துறவரையியலில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் பொதுவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் மனிதனின் குறிக்கோள் இறைவனை முழுமையாக சார்ந்திருந்து இறைமயமாக வேண்டும் இந்த செல்வத்திலே மயங்கி பிறருடைய பொருளை கவர எண்ணக்கூடாது அதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று தோன்றுவதால் தான் திருவள்ளுவர் துறவி மிகவும் கவனமாக இந்த பண்பை கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப் போகிறார் ஆனால் இது எல்லோருக்கும் தேவையான குணம் துறவிக்கு மட்டுமல்ல துறவரையலில் ஒருவேளை அவன் மனசு பக்குவம் இல்லாமல் இப்படி செய்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காகவே இதை உபதேசித்திருக்கிறார் துறவின் அருமை பெருமைகளை அறிந்து உணராமல் துறவை மேற்கொள்வது பேரிருளாகிய பெரு நரகில் அழுத்திவிடும் என்பதை மறக்கக்கூடாது பொருளையும் இன்பத்தையும் அறவழியில் அனுபவித்த மனிதன் அறத்தின் அருளால் மனத்துக்கண் மாசினன் ஆகிறான் மாசற்ற மனதில் பகுத்தறிவு பண்பட்டு ஓங்கி ஒளிர்கிறது பொருளும் இன்பமும் உள்ளத்திற்கு முழு நிறைவை வழங்க இயலாது என்பதை தெளிவாக பகுத்தறிகிறான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புகின்றவன் அவ்வாறு அறிந்தவன் தான் அறவழியில் பொருளையும் இன்பத்தையும் துறந்து விடுகிறான் தான் உண்ட உணவை வெளியே கக்கிய நாய் மீண்டும் அதையே உண்கிறது அறிவை செல்வமாக பெற்ற மனிதன் அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அருள் நெறியில் தவ வாழ்வு வாழ்கின்றவன் நெறி தவறிவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்குத்தான் கூடா ஒழுக்கத்தை உபதேசித்தார் முன்பு அதன் மூலம் புல நின்ப நாட்டத்தை விட்டுவிட வேண்டும் என்று உபதேசம் பண்ணினார் இந்த அதிகாரத்திலே துறவு நெறிக்குச் செல்லும் மனிதனின் உள்ளத்தில் அணு அளவேனும் பொருள் நாட்டம் இருக்கக்கூடாது என்பதை நாம் எல்லோரும் நன்கு புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே உபதேசம் செய்கிறார் ஆகவே இது துறவு வாழ்க்கையை மேற்கொள்கின்றவனுக்கு சொல்லியது என்று எல்லோரும் கருதிவிடக்கூடாது இல்லறத்தில் இருப்பவன் தான் துறவு வாழ்க்கைக்கு செல்லப் போகிறான் எனவே இல்லறத்திலேயே இந்த பண்பை நன்கு பழகிவிட்டுத்தான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற குறிப்பும் இதன் மூலம் நம்மால் புரிந்து வேண்டும் இனி முதல் குரல் பாவை நாளை படிப்போம் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வோம் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக